அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நலக்குரியார் யானனின் நாம நீர் வைப்பில் பிறர்க்குரியாள் தோல் தோயாதார் கடல் சூழ்ந்திருக்கிற இந்த நில உலகத்தில் அதாவது இந்த பூமியில் நன்மை அடைவதற்கு உரியவர் யார் என்று கேட்டால் பிறனுக்குரிய மனைவியினுடைய தோளை அனுபவிக்க விரும்பாத தகுதியுடையவரே ஆவர் என்பதுதான் இந்த குரலனுடைய பொருள் நலக்குரியார் யாரெனின் கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்தில் நன்மை அடைவதற்குரியவர் யார் என்று கேட்டால் நாம நீர் வைப்பில் முதல்ல அப்படி படிக்கணும் நாம வைப்பில் நலக்குரியார் யாரெனின் நாம நீர் வைப்பில்னா கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்தில் நலக்குரியார் யாரெனின் நன்மை அடைவதற்குரியவர் யார் என்று கேட்டால் பிறர்க்குரியாள் பிறர்க்கு உரியவள் அதாவது பிறருடைய மனைவி தோல் தோயாதார் அந்த மனைவியினுடைய தோளை அனுபவிக்க விரும்பாதவர் ரொம்ப நாசுக்கா அழகா சொல்லுகிறார் வள்ளுவர் நன்மைங்கிறது மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தான் அடையக்கூடிய சுகம் உண்மையாக பார்த்தா மற்றவங்களுடைய வெறுப்பையும் பகைமையும் உண்டாகாமல் ஒருவன் நன்மை அடைய வேண்டுமானால் நல்லொழுக்கம் நிலைநின்ற பெரியவர்களால் தான் முடியும் ஒழுக்கத்தில் தலையான பிறர் மனை நயவாத தன்மையரே உண்மையில் நன்மை அடைபவர் ஆவர் என்று உரையாசிரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள் பெரிய நன்மைகள் எளிதே வரக்கூடிய வழியை சொல்லியிருக்கிறார் வள்ளுவ பெருமான் இக்குரலிலே பேராண்மை சான்றாண்மை தருமம் சீலம் ஆகிய பெருநலங்களெல்லாம் பிறனுடைய இல்லத்தை அதாவது பிறருடைய மனைவியை தவறாக நோக்காமை ஒன்று நாளேயே கிடைக்கும் அப்படின்னு இதுக்கு முதல் குரட்பாக்கள் எல்லாம் சொன்னார் அந்த ஒரு குணத்தினால் என்ன கிடைக்கும்னு கேட்டால் இந்த உடம்புலேயும் சுகமாக வாழலாம் இனி நமக்கு வேறு உடல் வாழ்க்கை இருந்தாலும் அந்த வாழ்க்கையிலையும் நல்ல சுகமாகவும் பெருமையாகவும் அறிவோடையும் நல்ல பண்புகளோடையும் வாழ முடியும் அப்படிங்கிறதத்தான் இங்கே சிறப்பாக சொல்லியிருக்கிறார் இருமையிலும் இன்பமும் பெருமையும் ஒருங்கே எய்தும் என இதில் உணர்த்தி அருளினார் நாம என்றால் கடல் என்று பொருள் நாமம் அப்படிங்கிற சொல்லு அதிசயம் அச்சம் நிறைவு போன்ற பொருள்களை எல்லாம் கொடுக்கும் கடல் நீர் விரிந்து பறந்து எங்கும் ஆழமாக பெருகி இருக்கிற காரணத்தினால பார்க்கிறவர்களுக்கு அதிசயமான அச்சத்தையும் விளைவிக்கிறது வியப்பையும் விளைவிக்கிறது மனதிற்கு நிறைவையும் கொடுக்கிறது சிலப்பதிகாரம் பரிபாடல் இராமாயணம் போன்ற நூல்கள் இந்த நாமங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு நாம நீர் வேலி உலகு என்கிறது சிலப்பதிகாரம் நாம வெள்ளத்து நடுவன் என்கிறது பரிபாடல் நாம நீர் என்றே ராமாயணம் சொல்லுகிறது அரிய பெரிய ஆற்றல்கள் அமைந்திருந்தாலும் கடல் எல்லை கடவாமல் இருக்கிறது அதனால் உலகம் நலமாக வாழ்ந்து வருகிறது செல்வம் கல்வி அதிகாரம் முதலிய வலிமைகள் அமைந்திருந்தாலும் அந்த எல்லை மீறாமல் அறநெறிக்கி முரணாக வாழாமல் இடைவிடாமல் சீலமாய் ஒழுக்கமாய் மனித உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரானது வாழக்கடமை பெற்றிருக்கிறது வீரபாண்டியம் என்கிற நூலிலே பார்க்கிறோம் அரிய பேறுகள் அனைத்தையும் எளிதனில் எய்தி பெரிய மேன்மைகள் பெற ஒரு வழி உள்ளது அதுதான் உரிய தன் மனையன்றி மற்றள்ளவர் எல்லாம் பிரியம் மேவிய தாய் தங்கை என்று பேணுதலே தாய்மானவர் சொல்லுகிறார் பொன்னை மாதரை பூமியை நாடிடேன் என்னை நாடிய என்னுயிர் நாதனே உன்னை நாடுவன் உன்னருள் தூவெளி தன்னை நாடுவன் தன்னம் தனியனே இனி பதவுரையை பார்க்கலாம் ஏற்கனவே சுருக்கமாக பார்த்தோம் இனி ஒரு ஒரு சொற்களுக்காக நாம் பொருள் பார்க்கலாம் நாம நீர் அப்படின்னா அளவிட இயலாத கடல் சூழ்ந்த வைப்பில் இந்நில உலகில் நலக்கு எல்லா நன்மைகளையும் அடைவதற்கு உரியார் உரியவர் யாரெனின் யாரென்றால் பிறர்க்கு பிறன் ஒருவனுக்கு உரியாள் உரிமையானவளுடைய தோல் தோள்களை தோயாதார் சேராதவர் அளவிட இயலாத கடல் சூழ்ந்த இந்நிலவுலகில் எல்லா நன்மைகளையும் அடைவதற்கு உரியவர் யாரென்றால் பிறன் ஒருவனுக்கு உரிமையானவளுடைய தோள்களைச் சேராதவர் என்பது பொழிப்புரை நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பில் பிறர்க்குரியாள் தோல் தோயாதார்